வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா நாம் கட்டாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே கடுமையான சர்வாதிகாரி நம்முடைய மனசாட்சி ஆம் நாம் கட்டாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே கடுமையான சர்வாதிகாரி நம்முடைய மனசாட்சி என்கிறார் விவேகானந்தர் நன்றி வணக்கம்